தலைப்பு அருமை ஓடி வந்து மூச்சு வாங்கும்போது தான் தண்ணீர் என அருமை தெரியுது அதுபோல கடந்து வந்த பிறகுதான் பாதையின் காலத்தின் அருமையை தெரியுது அன்புக்குரியவர்களை இழந்து விடாதீர்கள் ஏனெனில் அவரை போல இன்னொருவர் அமைவது கடினம் படித்ததில் பிடித்தது நட்டினையின் கவிதைச்சாரலுக்காக புத்தூர் ஜே ரேவதி கணேசன்